ி அந்தராய்தாந்தபனமிய வைபவம் தம் நம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரணு மகேஸ்வரம் தமை ஸ்ரீவே நமஹம் ஈஸ்வரோரு மூதவி திணாமூம் ே மகேந்திரே மனுஜைர் மருதி ஜலஜன் ரிஜாதிசே ரோமே ஷுதி பிரசேரலே பிரச்சிசிபிரங்கலு ே விமலாசி விஷுத்தீரேமனோமி பிரபஞ்சங்கேவிரங்கே சாம்பிரேக்கியரங்கேவினோந்தி ிருணந்தீமே நாமா பிரயச்சீவிமயிவாசே ி அயீந்திரோம் விராம் தீ ஆய மமா ோத்தோோமிந்திரமோபிரம்மையோனேஸ் தரத்தைஷர்மாயி சன் மயி சன் மேதச அவிஞ்ம பனிஷத் प्रश्न பிரசனத்தோட ஆரம்பிச்சது ஞான விசாரம்ங்கிறது எப்பவுமே கொஸ்டின் தான் ஆன்சர் வந்து அனுபூதி தான் அது ஒரு உள்ள தபஸ் அது அப்படி இருந்து அதனால ஸ்ருதி ஆரம்பிக்கிறது தான் கொடுக்கிறார் ஆன்சர் சிஷனுக்கு அனுபூதி மனஹா அப்படின்னு சும்மா சிம்பிள் கொஸ்டின் யார் இருக்கிறதுனால எல்லாம் வேலை பண்றது எஸ் சந்நிதி மாத்திர தேகேந்திரிய மனோதிய விஷயந்தே பிரேரிதா இவ அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு தாத்பரியத்தை விவேக சூடாமணியில சங்கராச்சாரியர் எஸ் எஸ் சந்நிதி மாத்திரைன யாரோட சாநித்தியத்தினால மட்டும் தேகேந்திரிய மனோதியாக உடம்பு இந்திரியங்கள் மனஸ் புத்தி இதெல்லாம் ஸ்வகீயேஷு விஷயேஷு தான் தான் தனக்கு தனக்கு இருக்கிற விஷயங்கள்ல பிரேரணை பண்ணி அனுப்பி வைக்கிற மாதிரி போறது அவனோட சாநித்தியம் இல்லையானால் இது ஒண்ணு இயங்கவே இயங்காது அதனால இதை பூரா சலிக்க வைக்கிறவன் யாரு யாரோட பிரசன்ஸ் எம்பவர் எவ்ரித்திங் இருக்குன்னாக்க அது உள்ளேந்து வெளியில அதை மூவ் பண்ண வைக்கிறது அந்த கேள்வியோட உக்காந்துக்கணும் பதிலேயே தேடப்படாது பதில் தேடினா புஸ்தகத்தில் கிடைச்சிடும் அதுக்கு மேல ஸ்ருதி சொல்லிட்டு ஏதோ தெரிஞ்சு நிட்டே நிற்கப்படாது தள்ளே எது எது தெரியப்படுறதோ அது எல்லாம் விஷயம் அப்செக்ட் தெரியறவன் திரிகேவனது திருஷதே திருஷ்யம் லோச்சனம் திருக் தத் திருஷ்யம் திருக் துமானசம் திருஷ்யா தீஹி விரத்தயாட்சி திருகேவனே வெளியில இருக்கிற ரூபத்தை கண்ணு பார்க்கறது அதை வந்து மனஸ் பாக்கிறது அதை புத்தி பார்க்கறது இப்படியே உள்ள போனா சர்வதிசியங்களுக்கும் சர்வத்துக்கும் ஒண்ணு இருக்கு அதை பார்க்கறதுக்கு இன்னொரு திருக்கு வேண்டாம் இங்க நின்று விடுறது விளக்கை விளக்க வேறொரு விளக்கை விரும்பாதது போல பிரதிபோத விதித்தம் மதம் அதான் நம்ம வரப்போறது சங்கராச்சாரியர் சொல்ற அந்யபோதே போதரூபதையா ஆத்மனீபே யா ஸ்வாத்ம பிரகாசனே ஒரு விளக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு டார்ச் டார்ச் எரிச்சு பார்க்கணுமா வழக்கு எரிஞ்சுன்றது வழக்கே வழக்கை தெரியப்படுத்த அதுபோல சுயம்பிரகாசமான வஸ்துவை தெரிவிக்கிறதுக்கு அதை தவிர வேற ஒரு பொருள் வேண்டாம் அது தானே தன்னை விளக்கி கொண்டு இருக்கிறது அதனால அந்த திறக்கு அதோட சுவாவமே என்ன அறிவு தான் அதோட சுவாவம் அறிவே அதோட சுவாவம் சைத்தன்யமே அதோட சுவாவம் பிரகாசிக்கிறதுங்கிறதே அதோட இருப்பு அதோட சுபாவம் அது ஒரு கா அதுல லோபிச்சே போகிறது இல்லை அதுக்கு லோபமே இல்லை அப்படின்னா அது மங்கவே இல்லை என் நிலையிலேயும் மங்கலை ஜாகிரத்திலையும் மங்களே சொப்பனத்திலையும் மங்களே சுஷுப்தியிலையும் மங்கல மூர்ச்சையிலையும் மங்கலே சமாதி நிலையிலையும் மங்கல எப்பவும் அது விளங்கிண்டே இருக்கு பிரகாசிச்சுண்டே இருக்கு அதனால அது சூரியனை விட பிரகாசமானதுன்னு ஏன் சாஸ்திரம் சொல்றதுன்னா சூரியனுக்கு பகல்ல முழிச்சல் இருக்கிறத இந்திரியங்களாலதான் பிரகாசிக்க முடியும் சொப்பனத்துக்குள்ள கூட இந்த சூரிய பகவானுக்கு அன்றி கிடையாது அப்படி சொப்பனம் பார்த்தா அதுக்குள்ள சூரியன் இல்லை சுசுப்தியில போச்சுனாக்கா ஒண்ணுமே காணும் இப்படி எல்லா அவஸ்தைகளையும் பிரகாசிக்கிறது ஒரு வஸ்துதான் இருக்கு மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த போதம் அந்த உணர்வு அந்த அதிஷ்டானம் அத வந்து தெரிஞ்சுக்கிறவன் யாரு இந்த தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே நான் இதை தெரிஞ்சுனே அதை தெரிஞ்சுனேன்னு சொல்றவன் தூங்கினா போயிட்டுறான் ஜாகிரத்துல இதெல்லாம் தெரிஞ்சு சொப்பனத்தில தெரியாதவனா இருக்கான் இந்த ஈகோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு நேரம் தெரிஞ்சு எல்லாம் எனக்கு தெரியும் போயச்சு ஆச்சு புத்திக்கு தடுமாற்றம் வந்துதானா ஆச்சு பெரிய பெரிய புத்திசாலிகள் மகா பண்டிதர்கள் உலகத்தையே கலக்கினவா லாஸ்ட்ல அவ பேரு கூட ஞாபகம் இல்லாம உட்காது அபாவா பேரு கூட மறந்து போயிடுத்து ரொம்ப பெரிய புத்திசாலி இருக்கிற அறிவுக்கு புத்திக்கு எவ்வளவு கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தினா கேடு வந்து போயிடுறது இல்லையா ஏன்னா அது ஜடம் அதே போல புத்தியும் ஜடம் தான் எது வளர்ந்துதோ அது அழிஞ்சு போயிடும் அத நம்ப முடியாது கண்ணு கொஞ்ச நாள் ஆனா காண மாட்டது காது கேட்காம இந்த வெளிச்சத்தை எல்லாம் இந்த வெளிச்சங்கள் அஞ்சு வெளிச்சங்களும் லுப்தமாயிடலாம் புத்தியில் இருக்கிற அறிவும் மறந்து போயிடும் அப்ப ஆத்மக்யானம்ங்கிறது புத்தியில் இருக்கிற ஒரு அறிவானால் புத்தி லுப்தமாக போது லோபிச்சு போயிடுமான நமக்கு நித்தியத்துவம் இல்லை இதுல ஆனா புத்தி மனசை உபயோகப்படுத்தித்தான் மனசே வேதமா மனசாலதான் தெரிஞ்சுக்கிறோம் புத்தியாலதான் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சு அந்த சூஜனை பண்ணி அதை அடங்கி விடுறது அதுக்கு அந்த பக்கம் வர முடியாது ஒரு பெரியவர் சொன்னார் இந்த புத்தி எப்படின்னாக்கா போல் வால் மாதிரி குச்சியை எடுத்துட்டு ஓடி வந்து குத்தி மேல போவான் கரெக்ட் இடத்துல விடணும் விடலாக்கா அந்த பக்கம் விட்டு விட்டு விழுவான் மேல வந்தாச்சுன்னா அந்த இடத்துல விடணும் இல்லையா அது மாதிரி மனநிதி தியாசனங்கள்லாம் பண்ணியாச்சு மதுவ புத்தி விசேஷ்பரமாம் கதிம் அறிவு பூரா தனக்குள்ள அப்சார்ப் பண்ணிட்ட புத்தி இருக்கே என்ன விசேஷத்தே அது அதோட சேஷ்டையும் விட்டு அடங்குற போது எது மிஞ்சி இருக்கு எது இருக்கோ அது மட்டும் இருக்கு தானே தானாக ஒரு ஜோதி விளங்கின்றிருக்கு அப்படி புத்தியும் அடங்கிய இடம் எதா பஞ்சாவதி தாம் ஆஹு பரமாம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது அஞ்சு இந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் மனசும் அடங்கி புத்தியும் சும்மா கேள்வி கேட்கறது டவுட் பண்றது புரிஞ்சுக்கிறது அது இது எல்லாத்தையும் விட்டு அது நிக்கிறது பேரு கொடுக்கறது இல்லையா ஒரு அனுபவம் மரத்துக்குள்ள பேரு கொடுக்கிறது இதெல்லாம் புத்தி பண்ணும் இந்த வேலையெல்லாம் மட்டும் எல்லாமும் அடங்குறதும் அவஸ்தா அந்த அந்த பூர்ண வஸ்து மட்டும் மிஞ்சி நிக்கிறது எல்லாத்தையும் ஒடுக்கிவிட்டு தான் தானே ஆக அதைத்தான் அதுக்கு தெரிய ஜம் அரஜானம்ள்ள இருக்கிற ஒரு விஷயம் புத்திங்கிறது ஆத்மாவோ பிரகிருதிக்கு அப்பாலா இருக்கக்கூடிய அதனால அந்த ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு நாம இப்போ புத்தி மனசாலதான் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுண்டு மனனம் பண்ண உள்ள கடைஞ்சி கடைஞ்சி இப்ப நம்ம வேதாந்த சிரவணம் பண்றோம் இங்க அப்புறம் இது பெரிய ட்ரெஷர்ன்னு தெரிஞ்சுண்டு தானால் ஏகாந்தமாக இது திருப்பி மனநம் பண்ணி கிரந்தத்தை வச்சு பார்த்துண்டு சந்தேகம் வரபோது உள்ளேயே போட்டு கடைஞ்சிண்டு அனுபூதிமான்கள் கிட்ட கேட்டுண்டு அதை தெளிவுபடுத்திண்டு விசாரத்தை ஆழ்ந்து கொண்டு போயிடு ஸ்கூல் படிக்கிற மாதிரி படிக்கப்படாது ஒன்னும் பிரயோஜனப்படாது வரபோது நமக்கு அந்தந்த வாஸ்தவமா அனுபவ மண்டலத்துல சந்தேகம் வந்த ஆத்மாவே குரு வந்து உபதேசம் பண்ணும் அதுல எல்லாம் அந்த ஸ்ரத்த வேணும் நம்ம வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ரோடில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தேவயானம் உள்ள அங்க வந்து ஒன்றுக்கும் ஒன்றும் குறைய இருக்காது எல்லாம் வழியில கிடைக்கும் இங்கேயே நம்ம அரேஞ்ச் பண்ணா எல்லாம் வழியில கிடைக்கிறது இல்லையா இங்க இருந்து யாத்திரை போனா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விடுறோம் மனுஷன் அப்படி இருக்கிறது இந்த உள்ள இருக்கிற ரோடில் ஒன்றுக்கும் டர்த்தே இருக்காது நமக்கு ஸ்ரத்த வேணாம் அந்த ஸ்ரத்த இருந்து குருவாக்கிய அவதாரணா சொல்லுங்க சத்திய புத்தியா அவதாரணா சாஸ்ரத்தா கத்திதா சத்வி உபலாத்திலையும் குருவாக்கியிலும் கேட்கிற போதே ஒரு செலிபிரேஷனும் இல்லாம எடுத்துக்கிறோம் அது சத்தியம் அப்படின்னு அப்பவே தெரியறது இருக்கு இல்லையா அதுதான் அனுகிரகம் அருள் அதுல வந்து புத்தி போய் இடையில போய் இந்த புத்தி வேலை பண்ண ஆரம்பிச்சுடுதுன்னா கொஞ்ச நாள் ஆனா அது ஒரு வியாதியா போயிட்டு நிக்காது சொறிகிற மாதிரி சொரிஞ்சுட்டே இருந்தா என்ன பண்றது இல்லையா அது மாதிரி இங்க ஒரு சொரிச்சல் எல்லாத்துக்கும் எது ஒரு திங்கிங் அனாலிசிஸ் அது இது அப்படின்னு போயிடுதானா நிம்மதியே இருக்காது அப்புறம் சுட்டு சுட்டு தலையில இருக்கிற ரோமெல்லாம் போயிடும் ரொம்ப திங்க் பண்ணிருக்கா பகவான் ஒரு மகா வாக்கியம் சொன்னார் நிறைய மகா வாக்கியங்கள் ரமண பகவானோட ஒரு பெரிய எல்லாரும் திங்க் திங்க் தான் சிந்தை பண்ணு சிந்தை பண்ணு பகவான் சிந்தை பண்றது உன்னோட சுவாவமே இல்லை பிந்து மாத்திரம் விசேஷனம் சிதாக்கும் சிந்தாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இன்னொரு பிந்து தான் வித்தியாசம் ஆகும் சிதாந்தா தெரியுமா உம் நிச்சயமா தெரியும் எப்பாவது ஆத்மானுபவம் கிடைக்காட்டா கூட அது கிடைக்க நிச்சயமா சிதாயாச்சு சிந்தாயாச்சு பிந்து மாத்திரம் விசேஷம் சிதாதஹதி மிருதம் தேகம் சிதை இருக்கே செத்து போன அப்புறம் ஜட சரீரத்தை எரிக்கும் சிந்தாதகதி ஜீவிதம் சிந்தை இருக்கே உயிரோடு இருக்கிறத எரிச்சுட்டே இருக்கும் உள்ள டென்ஷன் வந்துட்டே இருக்கும் என்னன்னோ வருது என்ன இல்லாம தாட்ஸ் வருது இல்லாததெல்லாம் அழகா தனியே இருக்கிறத தியானம் பண்ணலாமே பேய் வந்துடுமோ பிசாசு வந்து யாருன்னு நினைக்க சொல்றா ஏகாந்தமா உட்காந்துன்னா அந்த ஏகாந்தத்தில் ஒரு மனுஷன் இல்லைன்னா இவனா உண்டாக்கிக்கிறான் இதுதான் சிந்தை அதுக்கு பகவானே மனசுக்கு அதுக்கே பெய்ன்னு பெயர் கொடுத்துட்டார் மனசோட சுவாவம் நம்மளுக்கு அதனாலதான் லோக விஷயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோம் எனலாம் தெரிஞ்சு வச்சுட்டும் அப்செக்டிவ் காரியத்துக்கு தெரிஞ்சுக்கணும் தர்மோ தௌகிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மனசு உபயோகப்படும் அகல்பனாயச்சே நம்ம என்ன சொல்றோம் புத்தி மனசாலதானே தெரிஞ்சுக்கணும் புத்தி மனசாலதானே தெரிஞ்சுக்கணுங்குறோம் பகவான் எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு கேக்குறோம் பாகவதம் பதில் கொடுக்கறது புத்தீந்திரிய மனப்பிராணி ஜனாம் அசரிஜத் பிரபு புத்தி இந்திரியம் மனசெல்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணினார் எதுக்குனாக்கா மாத்ரா அர்த்தம் மாத்ரானாக்கா அப்படி போய் மேயறதோ இல்லையோ மாடு மேய போற மாதிரி அஞ்சு இந்திரியங்களும் உலகத்துல போய் குப்பை பொறுக்கிண்டு வர்றது காத்தால மூட்டை வச்சுன்னு செலவிட்டு பாத்திருக்கீங்களா மூட்டையை தூக்கி இப்படி தெருவில் போய் கடைசி எல்லாம் வந்து இப்படி எடுத்துட்டு பாத்தீங்களா அதுதான் நம்ம இந்திரியங்கள்லாம் கண்ணு அது பொறிகள் பண்றது மாத்ரா அப்படின்னு பாகவதத்துல இருக்கு மாத் பகவான் கீதையில சொல்றாரு அளக்கிறது அந்த கண்ணு உருவத்தால என்ன பண்றது தெரியுமா அந்த அஞ்சு இந்திரியங்கள் ஆத்மாவை உருவத்தால அளக்கிறது ஆத்மாவை சப்தத்தால அளக்கிறது ஆத்மாவை ருச்சியால அழக்கிறது ஆத்மாவை ஸ்பர்ஷத்தால அளக்கிறது மனசு வந்து ஆத்மாவை சங்கல்பத்தால அளக்கிறது ஏன்னா அதுக்கு அதுதான் தெரியும் அவளுக்கு என்ன தெரியுமோ அதுபடிதான் ஆணைய பார்க்க போன அந்தர்களை குருடர்களை போல வாழ தொட்டு பார்த்து பெரம்பு மாதிரி இருக்கு காலத்தொட்டு பார்த்து தூணு மாதிரி இருக்கு கொம்ப பார்த்து கத்தி மாதிரி இருக்கு தும்பிக்கையை தொட்டு பார்த்து ரொம்ப பெரிய பைப்பா போட்டிருக்கான் காத தொட்டு பார்த்து விசரி மாதிரி இருக்கு எழுதியே எழுதிட்டான் ஆனா வந்து ஒருத்தன் விசரினு தீசிஸ் எழுதி அதுக்கு வேண்ட லாஜிக் எல்லாம் கொடுத்து அதுக்கு கரெக்டாக அதுக்கு வேண்ட இதெல்லாம் அளவெல்லாம் கொடுத்து அவன் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிவிட்டான் தூணுன்னு எழுதி அவனுக்கு ஒரு நோபல் பிரைஸ் ஒரு இயர் அடுத்த இயர் அடுத்த இயர் இப்படி எல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் சொன்னார் சரிப்பா நீங்கள்லாம் ஒரு ஒரு சைடை சொல்றீர்கள் கண்ணு இருக்கிறவன் சொன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆனால் இதில் ஒரு சேர்ந்து அவனை அடிச்சாலும் அவன் ஊரே விட்டு போயிட்டான் இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இவ்வாளுக்கே சேர்ச்சை இல்லை அதனால ஆணை கிடையாது கண்ணு தெரியாதவாள் ரெண்டு குரூப் கண்ணு தெரியாதவாழ் ஒரு குரூப் தூணு மாதிரி சூளு மாதிரி விசறி மாதிரி எல்லாம் சொன்னா இன்னொரு குரூப் சொன்னி இவ்வாளுக்கே சேர்ச்சை இல்லை அதனால ஆணையன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் இதுல கண்ணு தெரியறவன ரெண்டு குரூப்புமா அடிச்சாலும் இதுதான் ப்ராப்ளம் அப்போ இந்திரியங்கள்லாம் எதுக்குன்னாக்கா உலகத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப அத்புதமான பாஷ்யம் பாகவதம் உபனிஷத்து என்ன பண்றது இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மாத்திர அர்த்தம் அப்புறம் பவார்த்தம் சம்சாரத்தில் மறுபடியும் பிறப்பு இறப்புங்கிற அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலியும் இந்திரியங்களை கட்டி எடுத்துட்டு தான் ஜீவன் போறது சித்து பொறுத்த இந்திரியங்களெல்லாம் இங்க விட்டுட்டு போல மனசோட எல்லா இந்திரியங்களும் இந்தியங்கள் வெளியில கண்ணல்ல நான் சொன்னேன் வெளியில இருக்கிற கண்ணு வெறும் கண்ணாடி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உள்ள இருக்கிறது எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு சம்பரி நிரூபணாபியாம் அப்படின்னு சூத்திரபாஷ் சூத்திரம் வருது பிரம்மசூத்திரம் உடத்திலேருந்து எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு ஜீவன் இன்னொரு இடத்துக்கு போன அதனால அந்த விஷயத்துலதான் அப்ப இதுக்குதான் இந்திரியங்கள் மனசெல்லாம் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவை அகல்பனாயிச்செரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு மறைச்சு விடுறதுதான் அது அது தெர போட்டு மறைச்சு விடுறது சினிமா தெரியாத வேற ஸ்கிரீன் பார்க்கவே முடியாது தெரிய ஒரு குரு சொன்னார் ஒருத்தர் கிட்ட சினிமா பார்க்க போறபோது சினிமா பார்த்துக்கோ பரவாயில்ல முதல்ல இருந்து லாஸ்ட் வேற ஸ்கிரீன் பார்த்துட்டே இருந்தான் திரும்ப வந்தப்பறம் அது ஒரு சாதனையாவே பண்ண அனுப்பினான் திரும்பி வந்த அப்புறம் குரு கேட்டா நீ என்ன பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிரீன பார்த்தேன் அப்புறம் சினிமா ஆரம்பிச்சுட்டு பாக்கவே முடியல பார்த்தேன் இன்டர்வெல் டைம்ல பார்த்தேன் ஓ அப்ப நீ என்னத்த பார்த்தேன் வாஸ்தவமா நீ ஸ்கிரீனா பார்த்து இருந்திருக்கேன் ஆனா சினிமா தெரிஞ்சதுனால ஸ்கிரீன் பார்த்தேன்னு தெரியல இதுபோல ஆத்மாவை தான் பார்த்துருக்கோம் ஆனா இவ்வளவு நாம ரூபங்களும் பலதும் தெரியறதுனால அது ஆத்மானு தெரியல பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் பார்வைங்கிற எல்லாமா சேர்ந்திருக்கிற அந்த ஜோதி ஆத்மஸ்வரூபம் தெரியல பட்ட பிரகாஷோபி அபவத் சையேகா ஷேர்படமும் ஆரோளியும் அத்தனையும் பார்க்கிறவன் பார்க்கப்படுற பொருள் பார்க்கிற அதிஷ்டானம் எல்லாம இருக்கிற அந்த ஜோதியல்பமான சைத்தன்யத்தை தன் ஸ்வரூபம்னு இவன் தெரிஞ்சுக்கல அபரோஷம் பண்ணிக்கல அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அவனுடைய அறிவு வந்து ரொம்ப விசித்திரமான அறிவு ஞானியோட அவன் சகஜமா அதுல உட்கார்ந்து விடுறான் பிரதிஷ்டிதன் ஆயிடுறான் அந்த சாட்சாக்கார நிலையில அந்த அறிவுன்னு ஒரு பேரை சொல்றோம் அதுலயே ஒரு கன்ஃபியூஷன் அதனால பெட்டர் நிறைய பேருக்கு வேதாந்தத்துக்குள்ள வந்து நீங்க சாஸ்திரம்னு படிக்க வந்தது நிறைய கன்ஃபியூஷன் உண்டு என்னன்னா இந்த மூளை எடுத்துன்னு வரோம் பார்த்தாலும் இதனால இந்த பண்டிதர்களுக்கு வேலையே என்னன்னா நீங்க அடையாம ஆக்குறதுதான் கொஞ்சோண்டு உங்களுக்கு அதுல சை இருந்தா கூட இல்லாம பண்ணிவிடுவோம் என்ன அதுல என்னக்கா இது சமாதினு சொல்லணும்னு ஒரு குரூப் அப்ப சமாதின்னு சொல்லப்படாது அப்புறம் சொல்லப்படாது அறிவு தான் இப்படி ஒரே பலவித கன்ஃபியூஷன் ஆக மொத்த மொத்தத்தில் ஒரு விஷயம் தான் அந்த அறிவு அப்படின்னு எது சொல்றோமோ அது உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற அறிவு அதனால அதுக்கு சாட்சா்காரம் சொல்றதுதான் நல்லது சமாதி அப்படின்னு சொல்றபோது நமக்கு தெரியாத ஒரு அனுபூதி மண்டலம் அதுக்காக அத சமாதி நிர்விகல்பமாதி அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அது மேல வர வர வர தெரியும் அது என்ன அனுபவம் அந்த சமாதி பிரஜ்ன என்ன அப்படின்னு சமாதினா எல்லாத்துக்கும் விஷயத்துக்கு சமாதினு சொல்ற யோகிகளோட அனுபவங்களுக்கு எல்லாமும் சமாதி ஒரு இமோஷனலா ஒரு ஸ்டேட் ட்ரான்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றானே அதையும் சொல்ற அப்படி இல்லை தத்துவாத்மபோத ஏவைக சர்வாசா திருணபாவக புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீமஸ்திதி தத்வாத்ம போத தானத்தையே நாம இங்க சமாதிங்கிற சப்தத்தினால விவகாரம் பண்றோம் அப்படின்னு எடுத்துண்டால் அந்த சப்தம் கீதையிலெல்லாம் வரபோது ஒன்னும் கன்ஃபியூஷனே இல்லை ஸ்வரூப பிரஜை அந்த ஸ்வரூப பிரஜை விதிதம்னு சொல்ல முடியாது அவிதிதம் சொல்ல முடியாது இப்போ நேத்துக்கே உபனிஷத் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட உபனிஷத் புரிஞ்சுதான் கேட்டா யாரும் தைரியமா தலையாட்ட மாட்டேங்கிறான் புரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா புரியலை புரியலை புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது புரியலைன்னு சொல்ல முடியாது கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை கண்டிலன் என்றிட கருத்தெழுமா பண்டினி விளக்கினை என்றால் விண்டிலாது உன்னிலை விளக்கே அச்சலமா விளங்கிட நின்றாய் எதுக்கு மலை உருவத்தில் இருந்தாய் தட்சிணாமூர்த்தியா நீ எப்படி பிரகாசப்படுத்தினியோ அப்படியே அந்த தத்துவத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு பிரசாம இருந்து விட்டார புரிஞ்சுண்டா புரிஞ்சு இதோட மர்மம் என்ன இது அறிவும் இல்லை அறியாமையும் அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி அறியாமை திருமேனி சொல்லல அறிவு திருமேனி ஞான ஸ்வரூபம் பூர்ணிவரூபத்தா அதைதான் அடுத்த மந்திரத்தில் சொல்றார்